ஸ்ரீராய் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக விருக்கப் போக அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு ஏ பத்மநாபன் அவர்களே திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஆறு ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம் இன்று ஏழாவதாக நாம் பார்க்க இருப்பது பிப்ராணா வாமனத்துவம் பிரதமம் அத ததைவாம்சபக பாசவோவந்தராள பூரந்திஷ இவித்தோ விஷ்னு உச்சாய ஹேலோ பகசித்த ஹரையோ ஹாரிதஸ்வா ஹர்து ஒரு சின்ன உவமை எடுத்துக் கொள்ளுகிறார் மயூரகவி வாமனாவதாரத்தையும் சூரிய உதயத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார் வாமனாவதாரம் முதல்ல வந்து சின்ன உருவமா தோன்றி பிறகு திரிவிக்ரமனாக வளர்ந்து ஓங்கியது போலே சூரியனும் ஒவ்வொரு நாளும் சிறு ஒளி உள்ளவனாக தோன்றி பிறகு நேரம் செல்ல செல்ல வளர்ந்து பேரொளி உள்ளவனாக சகல உலகங்களையும் நிறைக்கிறான் அதுபோல ஓங்கி உலகளந்த திரிவிக்ரமன் சகலருக்கும் அருள் செய்வது போல சிற்றொழியாய் தொடங்கி பேரொழியாய் மலரும் இந்த ஆதவன் சூரிய நாராயணன் உங்களுக்கு சகல துன்பங்களையும் போக்கி சகல மங்களங்களையும் அருளட்டும் என்று வாழ்த்துகிறார் மையூரகவி இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நீங்க கையில வச்சிருக்கிற புஸ்தகத்தில் இந்த அர்த்தத்தை சுருக்கமாக போட்டிருக்கிறாங்க அந்த பொருள் வந்து ஒரு பிண்டை நுட்பமாக பார்க்கும்போது அறிஞ்சோர் பதவுரை அவர்கள் கொடுக்கவில்லை அதனால நம்ம வந்து கொஞ்சம் பதம் பிரிச்சு அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அசிக்க முடியும் பிப்ரானா அப்படின்னா ஃபயர் நெருப்புன்னு அர்த்தம் இங்கே அது சூரியனுக்கு ஆகிறது சூரியனுக்கு நெருப்புன்னு ஒரு பேர் உண்டு ஏன்னா உண்மையிலேயே அது நெருப்பு இன்றைய விஞ்ஞானிகள் சூரியனை பற்றி ஆய்வு செய்து அந்த ஒரு கோலம் மட்டும் ஏனைய கிரகங்களை விட வேறுபட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சந்திரனில் மனுஷன் போய் இறங்கி நடந்து படுத்து எல்லாம் பார்த்துட்டான் ஆனா சூரியன்ல அந்த மாதிரி செய்ய முடியாது சூரியன்கிறது ஒரு லிக்விட் Gas ஒரு fiery Liquid Gas அதனால் ஆன ஒரு கோலமாக இருக்குமோ என்று நாம் சந்தேகிக்கிறோம் அதன் அருகாமையிலே சென்று புகைப்படம் பிடிக்கக்கூடிய யாராலும் முடியவில்லை அவ்வளவு வெப்பம் கக்குது எனவே அது ஒரு நெருப்பு கோலம்தான் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அது அன்னைக்கே சொன்னாங்க பிப்ராணா அப்படின்னு சூரியனுக்கு நெருப்பென்றே ஒரு பெயர் அந்த சூரியன் எப்படி உதிக்கிறான்ன வாமனத்துவம் பிரதமம் வாமனத்துவம் அப்படின்னா குள்ளத்தன்மை வாமனன் என்ற சொல்லிலிருந்து வாமனத்துவம் என்ற சொல் வருகிறது அதாவது இங்கே குள்ளம் என்பது சிறு வடிவை குறிக்கும் காலங்காத்தால சூரிய உதயத்தின் போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு பீச்சில் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அந்த சூரியனுடைய வட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா உங்களுடைய சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய அளவு சிறு ஒளி உள்ளதாக இருக்கும் வட்டம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தெரிஞ்சா கூட வெளிச்சமானது சந்திர வெளிச்சத்தை வெளிச்சத்தை போல சுலபமாக இந்த வெறும் கண்களால் பார்க்கத்தக்கதாக இருக்கும் அதுதான் இவர் வாமனத்துவம்னு சொல்றது வடிவத்தின் வாமனத்துவம் என்று பொருள் கொள்வதை விட வெளிச்சத்தின் வாமனத்துவம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது வெளிச்சம் என்றால் ஒளி ஒளியானது வாமன போல அதிக பிரகாசம் சிறு அளவினதான் இருக்கிறது கண்ணு கூசுற மாதிரி இல்லை அதுதான் பிரதமம் முதல்ல அப்படிதான் தோணுது அப்புறம் போக போகத்தான் அதனுடைய உண்மைஸ்வரூபம் தெரிகிறது பெரும்பாலும் திருமணத்தின் போது பெரியவர்கள் பார்த்து முடிக்கக்கூடிய திருமணத்தில் கூட ஆரம்பத்தில் மாப்பிள்ளை நல்லவன் தான் மாதிரி தோணுது போக போக அவன் மகா அயோக்கியதனமான ஆளுங்கிறது பிறகுதான் புரியுது இதுக்குதான் அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் என்ன பண்ணினாங்க ஒரு பெண் எடுக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு பொட்டலமாக நாலஞ்சு பொட்டலம் கொண்டு போவாங்களாம் ஒரு பொட்டலத்தில் வந்து ஹோமம் செய்த சாம்பல் யாகம் செய்த சாம்பல் அது ஒரு பொட்டலம் அடிச்சிருக்கும் இன்னொரு பொட்டலத்துல வயல் மண் அல்லது வயல் ஓட்டாஞ்சல் இன்னொரு பொட்டலத்துல வந்து பசுஞ்சாணம் இன்னொரு பொட்டலத்துல வந்து சுடுகாட்டு சாம்பல் இந்த நான்கு பொட்டலங்களையும் வச்சு அந்த மணப்பெண்ணை கூப்பிட்டு இதுல ஏதாவது ஒண்ணு தொடுமான்னு சொல்லுவாங்க அந்தமாதிரி தொடுறதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி நல்ல அறிகுறி காட்டணும்னு வேண்டிப்பாங்களாம் அந்த பொண்ணு கடைசியாக இருக்கக்கூடிய அதாவது இந்த சுடுகாட்டு சாம்பலை தொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ரொம்ப யாருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அந்த காலத்தில் எல்லோரும் கடைபிடித்தார்கள் இந்த காலத்தில் அது ஏன் கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் இப்படி ஒரு சாய்ஸ் நம்ம தெய்வத்துக்கு விடும்போது தெய்வம் நமக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு முதல்ல தெய்வத்தின் அருள் வேணும் இல்லையா அந்த காலத்தில் அது இருந்தது எல்லாருக்கும் இந்த தொடுகுரி மூலமாக சரியாக அது காட்டி கொடுக்கும் அப்போ அந்த காலத்துல ஏமாற்றங்கள் குறைவாக இருந்தன அதாவது மன வாழ்க்கை நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவிகிதத்துக்கு மேல வெற்றியாகத்தான் முடிந்தன ஒரு அஞ்சு சதவிகிதம் பூர்வ ஜென்ம கர்மானுசாரமாக ஒத்துப்போக முடியாம கஷ்டப்படுறது இருக்கும் ஆனா பெரும்பாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அது மாதிரி இப்ப ஆரம்பத்துல ரொம்ப சிற்றுழியாய் காட்சி அளிக்கிறது ஒரு பதினோரு மணிக்கு மேல அந்த சூரியனை கண் கொண்டு பார்க்க முடியாது தகிக்கும் அப்படியே அதனால இப்போ பார்த்தால் வாமனாய் ஆஞ்சநேயர் பாலஹனுமான இருந்தபோது இது ஒரு பழமோ என்று எண்ணி போய் தாவி பறிக்கத்தக்கதாய் காட்சி அடைக்கிறது அது எதுக்கு அப்படி சொல்றார் அப்படின்னா இந்த சூரியன் ஒரு நாளிலே மூன்று நிலைகளை அடைகிறான் காலையில முதல்ல முட்டுக்களை மிதவிக்கிறான் மத்தியானம் உச்சி வெயில முதுகெலும்பு இல்லாத புழுப்பூச்சிகளை கொல்லுகிறான் மாலையிலே வசந்த ருத்து மலர்வதற்கு காரணமாக ரம்யமாக ஒளி வீசுகிறான் இந்த மூன்று நிலைகளும் ஒரு ஆதவனுக்குள்ளே அடங்கியிருக்கின்றன இது எப்படி என்றால் வாமன பெருமாள் முதல்ல பிச்சை ஏந்துகிறவராக அடுத்து நெடுதோங்கி வளர்ந்து மூன்று உலகங்களையும் அளக்கிறவராக அதுக்கு அடுத்தாப்புல அவரை எதிர்த்த மகாபலியின் மகனை சாடுகிறவராக இப்படி மூன்று நிலைகளிலே அவர் காட்சி அளித்தார் இந்த மூன்று நிலைகளையும் சூரியனிடம் நாம் பார்க்கலாம் வாமனனை கண்டு மகாபலி ஏமாந்தான் வடிவத்தை பார்த்து ஏமாந்தான் உருவம் ரொம்ப சிறுசா இருக்குதேன்னு ஏமாந்தான் அது மாதிரி இந்த சூரியனானது காலையில உதைக்கிற போது இளம் வெயிலா இருக்கிறப்போ அதை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க வாமனனுக்குள்ளே திரிவிக்ரமன் அடக்கமா இருந்தது போல இவனுக்குள்ளே ஆயிரம் மகிமைகள் அடக்கமாயிருக்கின்றன அதை புரிந்து கொள்ளுங்கள் பிரதமம் முதல்ல வாமனத்துவம் தெரிகிறது அத்த அதனா நெக்ஸ்ட் அதன் பிறகு தத்தைவ அம்சவக பிராம்சவோ வக அம்சவகனா சூரியன் அம்சோனா கதிர்கள் பல கதிர்கள் நிறைந்தவன் சூரியன் சூரியனுக்கு இவர் ஒவ்வொரு சுலோகத்திலையும் புது புது பேரா கொடுக்கிறார் கவனிச்சு பாருங்க ஒவ்வொன்றையும் வந்து சூரியகா சூரியகா சூரியகானே சொல்லி வரல ஒரு ஸ்லோகத்திலேயே சில சமயங்கள்ல ரெண்டு மூணு இடத்துல சூரியனுடைய பெயரை சொல்ல வேண்டி வந்தால் அந்த ரெண்டு மூணு இடத்துலையும் வேற வேற பெயர் கொடுப்பார் ஏன்னா சூரியனுக்கு சகசரநாமம் உண்டு சூரியனுக்கு பல பெயர்கள் உண்டு அந்த சகசிரநாமங்களையும் இங்கே நமக்கு சொல்லிடுவோமேன்னு பாக்குறார் இங்கே அம்சவஹா என்பது ஒரு நாமம் அதாவது கதிரோன் ஒளியூன் ஏன்னா ஒருத்தரை வந்து மரியாதையா கூப்பிடுறதுக்கு மனுஷலோகத்துல ஒரு வழி இருக்கு தெய்வங்களை சுட்டும் அவர்களுடைய பல்வேறு நாமங்களாலே சொல்வது ஒரு வழி இங்க தகப்பன் அல்லது குரு மாதிரி மதிப்பிற்குரியவர்களை நீ என்று ஏகவசனத்தில் பேசிவிட்டால் நீங்கள்னு சொல்லாம நீனு பேசிவிட்டால் அல்லது ஓய் ம் அப்படின்னு அதட்டி விட்டால் இதுக்கு என்ன பிராய சொல்றாங்க தெரியுமா ரிஷிகள்னா உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ஒருவேளை உபவாசம் இருக்கணும் அப்பதான் அந்த பாவம் போகும் அப்படி இல்லைன்னா அது உங்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும் என்று சொல்கிறார்கள் எனவே இங்கே கதிரவனை கௌரவிக்க வேண்டும் என்று அவருடைய பல்வேறு பெயர்களையும் எடுத்துச் சொல்லும் போதே அதன் அர்த்தத்தை விளங்கிக் ஓ இவன் இவ்வளவு பெரியவனா இவ்வளவு வணக்கத்திற்குரியவனா என்று தம்மையும் அறியாமல் தலை தாழ்த்தி வணங்குகிறார்கள் எனவே அம்சவகா பிராம்சவோவகா பிராம்சவகா அப்படின்னு சொன்ன இது வந்து திரிவிக்ரம் அவதாரத்தை குறைக்கும் ராம்சவன் என்றால் ஹை டால் உயர்ந்த அர்த்தம் எப்படி வந்து முதல்ல வாமனாய் வந்து பிறகு திரிவிக்ரமனாய் எம்பெருமான் வளர்ந்தாரோ அதுபோல இந்த சூரியன் தன்னுடைய முழு மகிமையை மதிய வேளையிலே காட்டப்போகிறான் அப்போ உங்களுக்கு அந்த வெயிலின் உக்ரம் தெரிவது போலே அவனுடைய உள்ளொடுங்கிய மகிமையை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் சிறு வட்டமாக கோலமாக இருக்கிறான் என்று எண்ணி ஏமாற அந்த திருவிக்ரமனுடைய திருவடி மகிமை எப்படிப்பட்டது ஒரு பாதத்தினாலே பூமியை அளந்தான் இன்னொரு பாதத்தினாலே ஏனைய எல்லா உலகங்களையும் அளந்தான் அதனாலே அந்த திருவடி மகிமையை அவன் திருவடிகள் தாங்கி இருக்கிற பாதுகைகளுக்கு கூட காட்டுவார்கள் பாதுகா மகிமை அதான் நம்ம திருக்குழந்தை ஆண்டவன் தமாஷா சொல்வார ஒரு முறை பெருமாள் வந்து மகாலட்சுமியை கூப்பிட்டு நீ உடனடியா பூஜைக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னா யார் பூஜை பண்ண போறா யார பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு நான் தான் பூஜை பண்ண போறேன் உலகமெல்லாம் உங்களை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க யார பூஜை பண்ண போறீங்க ஒன்னும் இல்லை உலகத்தில எல்லா கோவில்களையும் என்னுடைய பாதுகைகளை திருவடிச்சுவடுகளை வைத்து பூஜை பண்ணுகிறார்கள் அதுல அவர்கள் லயித்து போய் உலகாங்கிதம் அடைந்து விடுகிறார்கள் வேதாந்த தேசிகர் இந்த பாதுகைக்காக ஆயிரம் ஸ்லோகங்களே பாடியிருக்கிறார் அப்போ இந்த பாதகையை வணங்குவதிலே ஒரு சிலிர்ப்பு கிளுகிழுப்பு இருக்கிறது என்று தெரிகிறது அது எப்படி இருக்கும் நான் உணர்ந்து பார்க்க விரும்புகிறேன் அதனால என்னுடைய பாதகைகளை வச்சு இப்ப நான் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணணும் நீ பூஜை பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ண அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான் எனக்கு உங்க குக்ஸாட்டிக் டேஸ்ட் எல்லாம் புரியுது நான் பார்த்துக்கிட்டு ஆனா இங்க இருக்கிற வைகுண்டத்தில் இருக்கிற ஏனையவங்கள்லாம் என்ன நினைப்பாங்க பெருமாளுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு தன் பாதுகைகளை வச்சு தானே பூஜை பண்ண போறாராமே என்ன செய்தின்னு சிரிக்க மாட்டாங்களா இது நல்லா இருக்கா அதனால உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குமானா அதை நீங்க பூமியில அவதாரம் பண்ணி யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணிக்கோங்க வைகுண்டத்தில் பண்ணி ஊர் சிரிக்கும்படி பண்ண வேண்டாம் மகாலட்சுமி சொல்லிச்சான் உடனே ஒரு யோசனை பண்ணாரான் என்னடா செய்யலாம்னு ஏற்கனவே சக்கரத்தாழ்வார் என் அம்சமா இருக்கிறான் அவன் அம்சமாக ராமாயணத்திலே பரதாழ்வான் பிறக்க போகிறான் அந்த பரதனுக்குள்ளே நான் தான் இருந்து வேலை செய்கிறேன் எனவே நான் பரதனாயிருந்து பாதகைகளை ஆராதனை செய்து அந்த மகிழ்ச்சியை நான் அடைந்து பார்க்கிறேன் என்று சொல்லி பாதகைகளுக்கு வழிபாடு செய்து அந்த ஆசையை அடைந்தானாம் பெருமாள் அவனுடைய திருவழி முகிமை அப்படிப்பட்டது நகைச்சுவையாக வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள் அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு பிராம்சவ மிக உயர்ந்தவன் நடிது உயர்ந்தவன் தன் காலாலே உயர்ந்தவன் தலையாலே உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உழைப்பாலே உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வெறும் திருவடிகளாலே உயர்ந்தவன் இவன் தான் அந்த திருவிக்கிரமனைப் போலே இந்த சூரியன் வக அப்படின்னு சொன்ன உங்கள் அட்ரெஸ் பண்றது யூ அப்படின்னு சொல்லணும்ல இங்கிலீஷ்ல அதைத்தான் வந்து வகங்கிறது ஏன் அப்படின்னு சொன்ன இந்த மயூரகவி தானே சூரிய பகவானுடைய அருளுக்காக ஏங்கி தெரிந்த மனிதன் அவருக்கே உடம்புல சரும நோய் வந்து எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாமல் சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணி தான் குணமானார் இப்ப என்ன ஆச்சிடானா யாரெல்லாம் சூரிய பகவானை வழிபடுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இவர் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு சூரிய பகவானுடைய அருள் அதிகமாகி போச்சு அதான் ஒரு சம்பிரதாயம் திருமணிசை ஆழ்வார்னு சொல்ல ஒரு பாசனத்தில் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்ற அவரை சாத்தி இருப்பார் தவம் ஒரு பாசுரத்தினுடைய கடைசி ரெண்டு பேர் ஏத்தி இருப்பார்னா ஏத்துதல்னா புகழ்தல் பகவானை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சில அடியவர்கள் அவர்களை விட அந்த அடியவர்களை யார் புகழ்கிறார்களோ அவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள் அப்படிங்கிறார் ஏத்தி இருப்பாரை அதாவது பகவானை புகழ்ந்திருக்கக்கூடிய பாகவதர்களை வெல்லுமே வென்று பெருமையிலே மகிமையிலே அதிகமாவார்கள் யாரு மற்ற அவரை சாத்தியிருப்பார் தபம் அவர்களை சார்ந்து அவர்களை பெரியவர்களாக நினைக்கிறார்களே அவர்களுடைய தவமானது இந்த ஏத்தி இருப்பாருடைய தபத்தை விட பெரியதாகிவிடுமா நம்மாழ்வார் ஏத்தி இருந்தார் மதுரகவிகள் அவரை சாத்தியிருந்தார் பெரியாழ்வார் ஏத்தி இருந்தார் ஆண்டாள் அவரை சாத்தியிருந்தாள் பரதன் ஏத்தியிருந்தான் சத்ருகனன் அவனை சாத்தியிருந்தான் இப்போ பெரியாழ்வாரை விட ஆண்டாள் பெரிய இடத்துக்கு போயிட்டா எப்படி பெரியாழ்வார் எத்தனையோ வருஷம் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணியும் அவர் அடைய முடியாத ஒரு அந்தஸ்தை ஆண்டாள் அடைந்தாள் பெருமாளுக்கு மனைவியாக அவளாலே இவருக்கு பெருமாளுடைய மாமனார் என்ற அந்தஸ்து வந்தது அப்போ பெரியாழ்வாராய் இருப்பதை விட பெரியாழ்வாருக்கு உதவி செய்யக்கூடிய ஏத்தியிருப்பாரை விட சாத்தியிருப்பார் உயர்ந்தவர் நம்மாழ்வார் புளிய மரத்தில் உக்காந்து திருவாய்மொழி சொன்னார் ஆனா அவருடைய பெருமையை விட அவருக்கு சீடராயிருந்து இந்த மதுரகவிகள் திருவாய் மொழியை உலகரிய செய்ததுனாலே அவரு ரொம்ப சாகியமாக இன்று பேசுகிறார்கள் பெருமாளையே பாடாது குருவையே துதித்த ஒரு ஆழ்வார் என்று அவருக்கு ரொம்ப பெருமை சொல்லப்படுகிறது அதே மாதிரி பரதாழ்வான் என்ன பண்ணினா பெருமாளுடைய பாதகையே வணங்கி இருந்தான் சத்ருகுன் என்று அவனும் ஒரு அம்சந்தானே நித்திய சூரிகளிலே அவன் என்ன பண்ணினா ஏத்தி இருந்தான் பரதன் அவனை சாத்தி இருந்தான் சத்ருகன் இந்த சத்ருகனுக்கு என்னடா பெருமைத்து சத்ருவை வென்றவன் எல்லாருக்குமே பகவானுடைய திருமேனியை பார்த்து பார்த்து ரசிக்கணும் போல தோணுமோ அது ஒரு வீக்னஸ் அந்த வீக்னஸை ஜெயிச்சவன் சத்ருகுணன் எனக்கு பெருமாள் திருமேனியை பார்த்துட்டேன்னா என் மனசு அதுல லயிச்சு போயிடும் மத்த பக்கம் கைங்கரியம் செய்யறதுக்கு எனக்கு தோணாது அதனால அந்த பலவீனத்திலிருந்து நான் தப்பிக்கிறதுக்காக பகவானுடைய அடியவனாகிய பரதனுக்கே கைங்கிறம் செய்து நான் இங்கே அமைந்து விடுகிறேன் என்று ராமனை காட்டு கனுப்பிட்டு இங்கே இருந்தா சௌரியமா அப்போ சத்ருகனனுக்கு மிக ஸ்லாக்கியமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உயர்வு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி இங்கே மையூர கவி இருக்கிறாரு அவர் சூரிய ஏத்தி இருந்தார் இப்ப அதனால என்ன ஆச்சு பின்னால அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆச்சாரியராகி விட்டார் சூரிய சூரியசதகம் படிக்கிறவங்க எல்லாம் மயூரகவியை நினைக்காமலோ அவரை தியானிக்காமலோ அது படிக்க பழிக்காது ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தில் உங்களுக்கு வாழ்த்து எப்படி பலிக்கும் நமக்கு அதனாலே வகா உங்களுக்கு உங்களை அவன் அருள் செய்யட்டும் சொல்லுவார் கிராந்த ஆகாஷ அந்தணும் கிராந்த அப்படின்னு சொன்ன ஸ்டெப் அடி ஒரு ஸ்டுற இந்த திருவிக்ரமன் ஒரு அடியினால் இன்னொரு அடியினால் மற்ற உலகங்களையும் அளந்தான் இந்த இரண்டு அடிகளுக்கும் எடைப்பட்ட ஆகாசம் முழுக்க கிராந்த ஆகாச அந்தராலா அந்தராலம்னா எடைப்பட்ட இடம் இந்த திருவடிக்கும் அந்த திருவடிக்கும் இடைப்பட்ட இடமாகிய அந்த ஆகாசம் முழுக்க என்ன ததனு தசதிஷ பத்து திக்குகளிலும் பூரையந்தோஸ்ததோ அப்ப சூரியன் தன்னுடைய ஒளியை முழுக்க பரப்பட்டும் பரப்பி அதாவது பூரையந்த அப்படின்னா இந்த சூரியனுடைய ஒளியானது உங்களுக்கு வெளிச்சம் தர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு சகல நன்மைகளும் தரட்டும் இப்ப இவர் பூரையந்துன்னு சொல்றதுனால வந்து அவர் சூரியன் செயல்படுறது இல்ல கோழி கூவி சூரியன் உதிக்கிறது இல்லை இங்க என்ன சொல்ல வர்றாருனா அது வெறும் வெளிச்சமாக மட்டும் இல்லாமல் அந்த வெளிச்சமானது உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்றார் தத்தக அப்படின்னு சொன்ன ஸ்ப்ரெட்டிங் பரவுதல் அப்படின்னா அது செய்து இன்னொன்னு செய்யணுமா இந்த மாதிரி இவர் வரம் கொடுக்கறதுல என்ன ஒரு அதிகாரத்தை பெற்றார் என்றால் இந்த சூரிய சதகமாக இன்னைக்கு வரைக்கும் படிப்போருக்கு பலனளித்து ஒருவர் படித்து பலனடைந்து அதை இன்னொருவருக்கு சொல்லும்படியாக இருக்கிறது ஒரு மந்திரமோ ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு நல்ல சித்தியை அடைந்திருந்தால் அதுக்கு எதனா உரைகள் அப்படின்னு கேட்டா அதை படிக்கிறவன் அதை ஜபிக்கிறவன் உடனடியாக பலனடைவான் அடைய வேண்டும் அடைந்தவன் நாலு பேருக்கு சொல்லி ஆற்றுப்படுத்துவான் மன்னனிடம் பரிசு வாங்கிய புலவன் வேறொரு புலவனை ஆற்றுப்படுத்துவது போல ஆற்றுப்படுத்துவான் இங்கே மயூரகவி இந்த ஸ்லோகத்தை படித்ததுனாலே தான் நன்மை அடைந்ததும் நமக்கும் இத படிக்க சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் அது அவர் தரும் வரம் இப்ப மயூரகவி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரம் நாம கேளாமலே அவர் கொடுக்கக்கூடிய வரம் நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னடான்னா அந்த புசத்தை பிரிச்சு பார்க்க வேண்டியது புசத்தை பிரிச்சு பாக்குற வரைக்கும் அந்த மயூரகவி கொடுத்த இந்த வாழ்த்தானது நம் மேல வந்து விளர்றதுக்கு ரெடியா இருக்கு நாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும்னா அந்த வரமானது உடனடியாக பழிக்கிறது நலனுடைய கல்யாணத்துக்கு நான்கு தேவர்கள் வந்தார்கள் ஒருத்தன் அக்னி ஒருத்தன் வாயு ஒருத்தன் யமன் ஒருத்தன் வருணன் இந்திரன் அக்னி வருணன் யமன் இந்த நால்வரும் வந்தார்கள் வரும்போது எப்படி வந்தாங்களா இந்த தமயந்தி நமக்கு மாலையிடுகிறாளா பார்ப்போம் என்று இவர்கள் நலமகாராஜனை போலவே தோற்றம் கொண்டு வந்தார்களா ப்போ ஒரிஜினல் நடனம் பிளஸ் காப்பி நலன் நாலு ஒன் பிளஸ் போர் அங்க மொத்தம் 5 இருக்கு தமயந்தி அந்த எடுத்து கொண்டு வருகிறாள் வந்து பார்த்தா ஒரிஜினல் நலன் யாருன்னு தெரியல டூப்ளிகேட் யாருன்னு தெரியல அவள் என்ன பண்ணுவா யார் கழுத்துல மாலையை போடுவா அன்னப்பறவை சொன்னதனாலே நலமகாராஜனுடைய குணங்களிலே காதல் கொண்டவள் அவள் அவள் வந்து அவனோடு பழகியவள் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதனால ஒரிஜினல் நலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவளுக்கு கஷ்டம் அப்ப அவ என்ன பண்ணினா அன்னப்பறவை மூலமாக நான் காதாலே கேள்விப்பட்ட நல அந்த வினாடி முதற் என் கணவனாக வரித்து அவனையே நான் தெய்வமாக வழிபட்டு ஒரு பதிவிரத்தை போல வாழ்ந்தது உண்மையானால் அந்த சத்தியத்தின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் தேவர்கள் எனக்கு உண்மையான நலன் யார் என்று காட்டட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணினாள் இவள் தேவர்கள்னு யாரை சொல்றான்னா அங்க உக்காந்துருக்காங்களே அவங்களதான் இப்ப அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகி போச்சு ஒரு பக்கம் நம்ம இந்த கேம் விளையாட வந்தா கடைசியில் பிரபத்தி பண்ணிட்டாட என்னடா பண்றது அப்படின்ன உடனே அந்த நாலு பேரும் சேர்ந்து தமையந்திக்கு மனசுல ஒரு எண்ணம் உதிக்கும்படி பண்ணினார்களாம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல பாடம் படிக்கும் போது குருமார்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா தேவர்கள் கண் இமைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேர்க்காது அவங்க பாதங்கள் நிலத்திலே தோயாது அவர்கள் களைப்படைய மாட்டார்கள் தூங்காவர்கள் பசிதாக இருக்காது அப்படின்னு இதை வச்சு பார்க்கிறபோது நளமகாராஜனுடைய இமை மட்டும் மூடி மூடி திறந்தது அவன் பாதங்கள் மட்டும் தரையிலே இருந்தது அவனுக்கு மட்டும் லேசாக வேர்க்குது அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கிறான் உடனே டக்குன்னு அவன் கழுத்தில் கொண்டு மாலையை போட்டுட்டான் போட்ட அந்த தேவர்கள் அந்த திருமணத்தை மெச்சி தங்கள் சுயரூபத்தை காட்டி இந்த நட இவ்வளவு இடைஞ்சல் இலையை தாண்டி இவள் கைப்பிடித்தான் எனவே இவனை மேச்சி கல்யாணத்துக்கு வர்றவங்க வெறுங்கையா வரக்கூடாது இல்லையா நாங்க உன் கல்யாணத்துக்கு வந்துட்டோம் கூப்பிடுவாங்களே ஒரு வெட்டிங் பிரசன்டேஷன் மாதிரி நாலு நான்கு வரங்கள் கொடுத்தார்கள் இந்திரன் என்ன சொன்னா நீ எப்போ யாகம் பண்ணினாலும் அந்த யாகத்துல உன் கண்ணுக்கு மட்டும் நான் நேரில் தெரிவே அப்படின்னு வரம் கொடுத்தான் யமன் என்ன கொடுத்தா உனக்கு சோத்துக்கு ஒரு நாள் கஷ்டம் வராது எங்க போனாலும் உனக்கு சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னா வருணன் என்ன சொன்ன நீ எந்த இடத்துல தண்ணி வேணும்னு நினைக்கிறியோ அது பாலைவனமா இருந்தாலும் அங்க தண்ணி உற்பத்தி ஆகும் அப்படின்னு அவன் வரம் கொடுத்தான் அக்னி பகவான் என்ன வரம் கொடுத்தான் உனக்கு எப்ப நெருப்பு தேவைன்னு நினைக்கிறியோ அப்ப தீப்பெட்டி இல்லாம சிக்கிமுக்கிக்கல் இல்லாம கேஸ் லீட்டர் இல்லாம டக்குனு உனக்கு நெருப்பு வந்துடும் அப்படின்னா வரங்களை இவன் கேட்காமலே அவர்கள் தந்தார்கள் இது எதுக்காக அப்படின்னா இந்த தேவர்கள் இவனுடைய கல்யாணத்துல புகுந்து கலகம் பண்ணிவிட்டார்கள் கலாட்டம் பண்ணிட்டாங்க அவளுக்கு ஒரு சிறு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள் அதனால ஒரு காம்பன்சேஷன் மாதிரி இந்த வரத்தை அவன் வேண்டாம் என்று சொல்லாமல் தலை தாழ்த்தி தன்யோஸ் மீற்றுக்கிட்டான் அந்த நான்கு வரங்களும் அவனுக்கு எப்படி வாழ்க்கையில பிரயோஜனமாச்சுங்கிறத அந்த நட மகா காவியத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது போல வந்து நாம யாசிக்காமலே ஒரு வரத்தை கொடுக்கிறார் மயூரகவி என்னன்னா இந்த பாட்டை படிச்சீங்கன்னா போதும் நான் இவ்வளவு காலமாக சூரிய வழிபட்டு பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு சூரியனுடைய அருள் கிட்டும் உங்கள் துன்பங்கள் தொலையும் உங்கள் மங்களங்கள் பெருகும் அப்படின்னு வரம் கொடுக்கிறார் அதனால நீங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் படிச்சு உணர்ற போது இதை பாடின மயூரகவியை சிந்திக்காம இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதாவது அன்றாடம் வழிபாட்டிலே ஒரு கணப்பொழுதாவது நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் மகரிஷிகள் இவர்களை தியானிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஏன்னா அவர்கள் இல்லாட்டி நமக்கு சாஸ்திரம் கிடையாது நமக்கு எந்த விதமான ஒரு பலனும் தெரியாது அவர்கள் தான் அருள் செய்து இப்படி பண்ணினார்கள் எனவே இந்த மயூரகவியினுடைய பெருமையை இங்கே பார்க்கிறோம் அடுத்தது துவந்தாதாச்சித்ய துவாந்தம் அப்படின்னு சொன்ன இருட்டுன்னு அர்த்தம் இருட்டுக்கு வந்து துவாந்தம்னு பேரு சம்ஸ்கிருதத்தில் அந்த இருளை துவாந்த அதா அதாச்சித்ய அப்படின்னு சொன்ன அடித்து அழித்து விரட்டி ஓட்டின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு துவாந்தாதா சித்திய இருட்டை ஓட்டி அப்படின்னு அர்த்தம் சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும் இருளையும் ஓட்ட வேண்டும் வெளிச்சம் கொடுத்தா மட்டும் பத்தாது முதல்ல இருக்கிற அழுக்கு போக வேண்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்குறீங்க நீங்கள் கேட்கறது ரெண்டு இட்லி ஒரு மெதுபடை அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்து வச்சுட்டா மட்டும் உங்களுக்கு சாப்பிட முடியாது ஏற்கனவே அங்கே சாப்பிட்டுட்டு போனோமே சட்னி சாம்பார்லாம் செஞ்சு விட்டு போயிருக்கிறான் அதை முதல்ல கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசாகும் கல்யாண பந்தியில பாத்தீங்கன்னா சில கல்யாணங்கள கூட்டம் அதிகமா இருக்கும் முதல் பந்தி முடியும்பாங்க முதல் பந்தி முடிஞ்ச உடனே இவரு கல்யாண காரிய என்ன பண்ணுவாங்க அடுத்த சீட்டு உள்ள போங்கம்பாங்க எங்கயா உள்ள போறது எச்சி அப்படியே கிடக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏங்க இலை கிடந்தா என்னங்க நீங்க இளமையிலே உக்காக்க போறீங்க ஜம்மு காலத்துல போய் உக்காருங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாதுயா இலையை முதல் எடுக்க சொல்லு இலையை எடுத்தா தான் எங்களுக்கு உள்ள போகும் முன்னாடி வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பகவான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது இருக்கிற இருட்டு அதாவது பாவ அழுக்கு முதல்ல போக வேண்டும் பாவ அழுக்குன்னு அர்த்தம் என்ன எந்த தெய்வமுமே யாருக்கு சீக்கிரமா அருள் செய்யுமா எல்லோரும் இன்புற்ற வேண்டும் என்று நினைக்க கூடிய குளிர்ந்த மனசு உள்ளவனுக்கு தான் தெய்வம் அருளும் நீங்க அதர்பண வேதத்தை படிச்சீங்கன்னா அதுல பல மாந்திரிக சித்திகள் சொல்லப்பட்டிருக்கு அதுல பிறருக்கு தீமை செய்யக்கூடிய மந்திரங்களை ஜெபித்து சித்தி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கு இப்ப ஒரு எதிரி சாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க கடவுள் என்ன பண்றாரு இந்த மாதிரி துர் எண்ணம் உள்ளவனுக்கு இது ரொம்ப எளிதாக சித்தியாகும்படி பண்ணிட்டோம்னா எல்லாரும் இந்த மந்திரத்தை படிச்சுட்டு அவன் எதிரியை கொண்டுகிட்டு இருப்பான் அதனால நிறைய தடைகள் போடணும்னு சொல்லி தடைகள் போடுவாங்க அந்த எதிரியனுடைய உச்சி தலைமுடி வேணும் பாதத்தினுடைய மண்ணு வேணும் அவன் உடுத்தி இருந்த பழைய துணி ஒன்று வேணும் அவன் குடிச்சிட்டு மீதி வச்ச பால் கொஞ்சம் வேணும் அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கரெக்டா தெரியணும் அவன் ஜாதகத்துல அவனுக்கு இவ்வளவையும் அந்த மந்திரம் சத்தியாகும் வாங்குறதுக்குன்னு சில மந்திரங்கள் அது ரிக்வேதத்துல சொல்லிருக்கு அதுக்கு தடைகளே கிடையாது நீங்க தெய்வத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நியமனிஷ்டையா சுத்தமா இருங்க போதும் அது பலிக்கும்னு சொல்லுவாங்க அதனா காரணம் என்ன அப்படின்னா ஒருவன் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தன்னை போல லிவ் அண்ட் லெட் லிவ் வாழு வாழ விடு என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அவனுக்கு தான் வந்து தெய்வம் சுலபமாக அருள் செய்யும் அப்படிங்கிறதுனால அந்த பாவ எண்ணம் உள்ளத்துல இருந்தா அந்த துவாந்தம் போக வேண்டும்ங்கிற வியாசர்கிட்ட ஒருத்தர் வந்தார் வந்து என்ன சொன்னார் வியாசரே நீங்க நான்கு வேதங்களையும் தொகுத்து கொடுத்துருக்கிறீங்க அது மட்டுமில்லை எத்தனையோ புராணங்களை எழுதியிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் எனக்கு சாஸ்திரங்களை அதிகமா படிக்க படிக்க குழப்பம்தான் உண்டாகுது அதனால சுருக்கமா ஒரு ஒரு ஸ்லோகத்துல எனக்கு ஒன்னு சொல்லணும் இத கடைபிடிப்பா உன் வாழ்க்கை புறம் நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு ஷார்ட் எப்படியுமே சின்னதா சொல்லுங்க அப்படின்னு அப்ப அதுக்கு அவர் சொன்ன அதுக்கு ஒரு ஸ்லோகம் தேவையில்லடா ராஜா அரசுலோகம் போதும் எனக்கு அப்படின்னு அரசோகமா அப்போ சின்ன விஷயமா ஏதோ சொல்ல போறாரு என்ன டெய்லி பள்ளி விளக்கினா போதுமா அப்படின்னாரு இருடா என்ன பேசவிடும் முதல்ல அப்படின்னு அது என்ன அந்த அரை சுலோகம் அப்படின்னா ஸ்லோக அர்த்தேன பிரதக்ஷயாமி அரை சுலோகத்தினால் நான் சொல்லுகிறேன் கேள் ஸ்லோக அர்த்தேன ஸ்லோக அர்த்தேன்னா அரை சுலோகத்தினால் சொல்லுகிறேன் எது உத்தம் கிரந்த கோட்டிபிகி கோடிக்கணக்கான கிரந்தங்களாலே சாஸ்திரங்களாலே நான் சொன்ன விஷயத்தை அது என்ன அப்படின்னா இப்ப அரைலோகம் ஆகி போச்சு இதுலயே சொல்ல போகிறேங்கிற விஷயத்துக்கு அரசலோகம் போயிடுச்சு மீதி அரசோகம் பாக்கி அந்த அரச லோகத்தில் அந்த டாப் சீக்கிரம் சொல்ல போறேன் அது என்னடா அப்படின்னா பரோபகாரக புண்ணியாய பாப்பாய பரபீடனம் மற்றவனுக்கு நன்மை செய்யறதெல்லாம் புண்ணியம்டா மற்றவனுக்கு தீமை செய்யறதெல்லாம் பாவம் இத கத்துக்கோ போதும் பிறனுக்கு தீமை செய்யாத நினைக்காத எல்லாருக்கும் நன்மை செய் இதுதான் வந்து சகல சாஸ்திரங்களுடைய பிழிவுன்ற கோடிக்கணக்கா நான் எழுதி வச்ச அந்த புராணங்களும் வேதங்களும் ஸ்லோகங்களும் எல்லாத்தையும் எடுத்து சக்கையெல்லாம் பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீடன பிறருக்கு துன்பம் நினைப்பதும் செய்வதும் பாவம் பிறருக்கு இன்பம் நினைப்பதும் செய்வதும் புண்ணியம் இத குறிக்கோளா வச்சு வாழ எல்லாம் இதுல அடக்கமாகும் அப்படின்ன அதான் இவர் சொல்ற துவாந்தாதா சித்திய அப்படின்னா மக்கள் மனசுக்குள்ள ஆத்திரம் ஆங்காரம் நிரம்பி இருக்கு நமக்கு தீமை செய்யறவன ரெண்டுல ஒண்ணு பாத்திரணும் அப்படிங்கறதே பிறருக்கு தீமை விளையக்கூடிய செயல்களை செய்யறது ஒரு பிளாட் போடுற போது ஒரு அடி தள்ளி அடுத்தவன் மண்ணுக்குள்ள சிவு கட்டுறது பத்திரத்தை மாத்தி எழுதுறது இப்படி என்னமோ எத்தனையோ இருக்கு இல்லையா இதெல்லாம் அந்த இருள் முதல்ல போகணுங்கிற துவாந்தாதா சித்திய பண்ணி ஆச்சித்ய என்றால் விரட்டி விரட்டினா இப்ப ராத்திரி பூரா வந்து நம்ம படுத்துருக்கிறோம் இருளின் போர்வையில் இருக்கிறோம் அதை நீக்கிறதுக்கு என்னடா ஒரு வழின்னா அந்த இருள் தீட்டு நீங்க குளிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த சூரியன் இரவு இருளினால் நீங்கள் அடைந்திருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கட்டங்கிறேன் இப்போ ஒரு முறை நஞ்சியர் தன்னுடைய குருவாகிய பற்ற கிட்ட கேட்டாரான் குளிக்கிறதுங்கிறது முக்கியமான அனுஷ்டானம் இந்த குளிக்கிறதுங்கிற அனுஷ்டானம் இல்லாம அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பல் விளக்காம முகம் கழுவாம எந்த ஆச்சார அனுஷ்டானமும் இல்லாம பகவானுடைய திருநாமத்தை சொல்லலாமா குளிச்சுட்டு தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டாரு ஏன்பா அப்படி கேக்குறேன்னு அஷ்டாட்சர மந்திரம் நமந்திரோ அஷ்டாட்சரா பரஹா அப்படிமா எட்டெழுத்து மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரமே உலகத்துல இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது அந்த மந்திரத்துக்குள்ள நாராயணாங்கிற நாமம் தான் அடங்கியிருக்கு அப்போ அந்த நாமத்தை சொல்றதுக்கு நம்ம குளிச்சுட்டு தூய்மையா இருக்கணும் சொல்லலாமா இது ஒரு சந்தேகம் இருக்கு பட்டர் அர்த்தம் கங்கைக்கு ஒருத்தன் குளிக்க போயிட்டான் கங்கை நதிக்கே போயிட்டான் இங்க இருந்து நிறைய செலவு பண்ணி அதோ கங்கை என்று தெரிகிறது அப்போ கங்கைக்கு குளிக்க போற சமயத்துல அவனுக்கு ஒரு யோசனை கங்கை வந்து யாரு விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து தோன்றியவள் புனித நதி புண்ணிய நதி அங்க போய் இப்படி அழுக்கோட குளிக்கலாமா அதனால இங்க பக்கத்துல கேணியில கொஞ்சம் தண்ணி மூண்டு மூண்டு தலையில ஊத்தி சோப் போட்டு கிளீனா ஆயிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறது யாராவது கங்கை உன்னுடைய உடல் தூய்மையின்மையையும் உள்ள தூய்மையின்மையையும் சேர்த்து போக்க வல்லவள் ஒரு டாக்டர் வெளியே போர்டு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இங்கே வைத்தியத்துக்கு வருகிறவர்கள் ஜலதோஷத்தை போக்கி கொண்டுதான் இங்க வர வேண்டும் அப்படின்னா இந்த ஜலதோஷத்துக்காக தானே உங்ககிட்ட வர்றேன் உங்ககிட்ட வர்றேன் அதனால இந்த கங்கையிலே குளிப்பதற்கு முன்பு வேறு கிணற்றிலே குளிக்க வேண்டியது எப்படி அவசியம் இல்லையோ அதுபோல இந்த பகவத் நாமா என்பது ஒரு கங்கா ஸ்நானத்துக்கு சமம் அதை சொல்றதுக்கு நீங்க பல்லு வழக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை சொல்றதுக்கு குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை எவ்வளவு தீட்டா இருந்தாலும் சொல்லல இந்த இந்து சம்பிரதாயத்திலே ரொம்ப தீட்டுன்னு எதை சொல்லி பெண்களுடைய மாத காலத்தை சொல்லி அந்த மூணு நாள்ல பெண்கள் பல்லு விளக்க கூடாதான் சொன்னா வருத்தப்படாதீங்க சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறதே சொல்றேன் பல்லு விளக்க கூடாதான் குளிக்க கூடாதான் ஒரே சேலையைத்தான் உடுத்தி இருக்கணுமா அந்த உக்காந்துருக்கிற இடத்த விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடக்கூடாதான் அவங்கள யாரும் பார்க்க கூடாதான் அவங்களால யாரும் பார்க்கவும் படப்படாதான் அவ்வளவு மோசமான ஒரு தீட்டுன்னு சொல்லிருக்குது. இன்னைக்கு காலம் மாறி போச்சு அந்த நாட்களில் தான் பிரமாதமாக ஒப்பனை செய்துகிட்டு அதாவது ஆபீஸுக்கு வந்துருது காலேஜுக்கு வந்துருது கிளினிக்கு வந்துருது எல்லாம் நடக்குது அது வேற விஷயம் ஆனா இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படிப்பட்ட தீட்டு காலத்தில் கூட திரௌபதி கோவிந்த நாமத்தை சொன்னாள் கிருஷ்ணா கோவிந்தா என்னை காப்பாத்து துவாரகா வாசா கிருத்கமல வாசான்னு சொன்னா இதெல்லாம் அவனுடைய புண்ணியமான நாமாக்கள் அதை சொன்னதுக்காக அவளை யாராவது தண்டிச்சாங்களா இல்ல அதை சொன்னதுக்காக அவளுக்கு புடவை கிடைத்தது ஆக மோசமான தீட்டு காலத்திலும் பகவானுடைய நாமாக்களை சொல்லலாம் அதுக்கு ஸ்நானம் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுபோல இந்த சூரிய பகவானுடைய வெளிச்சமாகிய இந்த இதை என்ன பண்ணுதான் பாவங்களை போக்கி உங்களுக்கு சகல மங்களையும் கொடுக்குது அவனே பாவங்களை போக்கிடுறான்றான் அவனை நினைக்கிறதுக்கு நீங்க பாவத்தை போக்கிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல அதான் வந்து துவாந்தாதாச்சித்யா அப்படிங்கிறாரு இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறான் தேவத்விஷ்விஷனா எதிரின்னு அர்த்தம் தேவனா தேவர்கள் தேவர்களுக்கு எதிரினா அசுரர்கள் தானவர்கள் யார பத்தி சொல்ற மகாபலி மகாபலி தைத்தியனத்தைச் சேர்ந்தவன் அவனுக்கு தேவர்களை பிடிக்காது தேவர்களுக்கு இவனை பிடிக்காது அதாவது இந்த நாட்டுல கோத்திரங்கள் வம்சாவளிகள்னு கணக்கு உண்டு இப்ப எல்லாம் கோத்திரங்கள் குலம் கோத்திரம் எல்லாம் பாக்குறது இல்லை அந்த காலத்துல ஒரே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதுல வேடிக்கை என்னன்னா கௌசிக கோத்திரம்னு கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரம்னு கோத்திரம் இருக்கு இந்த விஸ்வாமித்திர கோத்திரம் ஒரு கோத்திரம் கௌசிக கோத்திரம் ஒரு கோத்திரம் ஆனா இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆண் அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணக்க கூடாதுன்னு ஏண்டான் ரெண்டு கோத்திரத்துக்குமே மூல புருஷன் விஸ்வாமித்திரன் அப்போ ஒரு ரிஷியினுடைய வம்சாவளியினராய் வருகிறவர்கள் சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்தது ஒரு கல்லூரி ஆசிரியைக்கு அந்த பெண்மணியை நான் பேட்டி அவங்க அப்பா எவ்வளவு நொந்துட்டாருன்னா அந்த பெண்மணியினுடைய ஜாதகத்தை ஆயிரம் காப்பி அடிச்சு வர்றவங்களுக்கு நோட்டீஸ் மாரி கொடுக்குறாரு இதை கொண்டு போங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஜாதகத்தோட பார்த்து ஒத்து இருந்தா சொல்லுங்கணும் அந்த பொண்ணை கேட்டாது என்ன சொல்லுது நிறைய ஜாதகம் ஒத்து வந்ததுங்க பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிச்சு போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு வரத சின்ன எல்லாம் பேசி முடிச்சாச்சு கடைசியில என்னடா கோத்திரம்னு கேட்டா ஒரே கோத்தரம் அப்போ மாப்பிள்ளைய பார்த்து இவங்க சொல்றாங்க உனக்கு இன்னொரு தங்கச்சி கிடைச்சிட்டாடா இது எப்படி இருக்கு வஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் தின்னு முழுங்கியாச்சு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னு இவன் சொல்லிட்டான் மாப்பிள்ள புடிச்சு போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு கோத்திரம் என்னன்னு கேட்டா ஒரே கோத்திரம் இப்படி வந்து ரொம்ப இது பார்ப்பாங்க அப்படி பாக்குற போது இவன் குலம் என்ன மகாபலியினுடைய குலம் என்னன்னா அவன் தைத்தியன் தானவன் இவங்க தேவர்கள் இவங்க பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க இவ்வளவு விரோதம் உள்ளவர்கள் ஆனா அவன் என்ன பண்ணினான் தன் மகிமையினாலே தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி தேவஸ்திரீகையெல்லாம் தனக்கு மனைவிகளாக்கி கொண்டான் அந்த மாதிரிதான் ஒரு நிலைமை வந்துருச்சு அதனாலதான் அவனுக்கு தேவதுவிஷ அப்படின்னு பேரு தேவதுவிஷை இவ பலிதா அதாவது இந்த பலிதாங்க மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில கால் வச்சு எப்படி அந்த திரிவிக்ரமன் உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணினானோ விஸ்வம் ஆஸ்வஸ்னு ஆஹா அதாவது உலகத்துக்கு நன்மை செய்தான் ஆஸ்வாசப்படுத்துதுங்கிற வார்த்தை ஆஸ்வஸ்னுவானாக உலகுக்கு நன்மை செய்வதற்காக மகாபலியை அடக்கி உலகம் முழுமைக்கும் அவன் தன் பாதங்களாலே நன்மை செய்தது போலே இந்த விஸ்வங்கிற வார்த்தை யாரை குறிக்கும் படித்தவங்களை குறிக்குமா இப்போ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று இருப்பதனாலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரலிலே பகவன் முதற்றே பார் என்று வார்த்தை போடாம பகவன் முதற் உலகுன்னு மோனைய கோட்டை விட்டுட்டு வள்ளுவர் இது விஷயமா பெரிய தர்க்கமெல்லாம் வந்தது இப்ப உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றேன்னா இங்கு விஸ்வம்னா உலகம் தானே இப்ப இவர் வந்து திருவிடிகளாலே உலகின்றால் உயர்ந்தோரை மட்டும் அனுகிரகிச்சாரா தாழ்ந்தோற அனுகிரகிக்கலையான்னு கேட்டா இந்த இடத்துல அர்த்தம் அதல்ல விஸ்வம் என்பது அதில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் குறைக்கும் புல்லு பூண்டு எல்லாத்து மேலையும் அன்னைக்கு கால் வச்சுட்டான் நாமெல்லாம் அந்த காலத்துல ஒருவேளை நத்தையா சிப்பியா புல்லா முளைச்சிருந்திருப்போம் அவன் திருவெடி சம்பந்தத்தினாலே பல கோடி ஜென்மங்கள் கழிச்சு இப்போ மனுஷனா பிறந்து அவனுடைய கதையை படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவான் அதான் திருவகிந்திரபுரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால தேசிகர உற்சவம் நடந்தது அது ஒரு வடகல் கோவில் உங்களுக்கு தெரியும் அங்கே வேதாந்த தேசியருக்கு பிரதான உற்சவங்கள் பண்ணுவாங்க அப்போது சேட்லூர் மகாவித்வான் நரசிம்மாச்சாரியார் சுவாமின்னு ஒரு உபன்யாசகர் ரொம்ப அற்புதமாக உபன்யாசம் பண்ணுவார் அவரோடு சேர்ந்து பல வித்வான்கள்லாம் வந்து கொண்டு இருந்தாங்க அவர் ரெண்டா ஒரு இன்னொரு வித்வான் வந்தார் வந்து விழுந்து சேவிச்சு சுவாமி அப்படியே ஒரு விண்ணப்பம்னு என்ன சொல்லும் போயின்னு நான் வேதங்கள் நானும் படிச்சிருக்கிறேன் மகாபாரதம் ராமாயணம்லாம் மனப்பாடமாக தெரியும் ஸ்ரீபாஷியம் படிச்சிருக்கிறேன் ராமானுஜ சம்பிரதாயம் தேசிக சம்பிரதாயம் ரெண்டுலையுமே பிரதானமாக இருக்கக்கூடிய சாகித்யங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்ல உபநியாசமும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆச்சாரிய கைங்கரியும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆச்சாரிய பிரபத்தி பண்ணிட்டு இருக்கிறேன் பெருமாள் கைங்கரியும் திருவாராதனும் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு மோட்சம் உண்டு அடியார் ஆச்சாரியர் சொல்றார் இப்போ இங்கே வந்து அந்த சுவாமியிடம் ஆசிரியமாக இந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்களே இவங்களும் பிரபத்தி பண்ணியிருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு சமாசனா எழுப்பிடுச்சு ஆனா இந்த அம்மாவுக்கு கை நாட்டு கையெழுத்து கூட போட தெரியாது ஞானசூன்யம் அடி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சு இவ்வளவு ஐதிகமா வைதிகமா வைணவமா வாழக்கூடிய எனக்கும் ஞானசூன்யமான இந்த பொம்பளைக்கும் ஒரே மோட்சம் கிடைக்குமா இல்ல வெவ்வேறு மோச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதாவது லிட்ரேட் மோட்சம் இல்லேட் மோச்சம்னு ரெண்டா இருக்குதா அது எனக்கு சந்தேகம் ரொம்ப நாளாக யாருக்கு கேட்கறதுன்னு தெரியல நீங்கள் தான் சாஸ்திரங்களை வந்து உள்ளும் புறமும் படிச்சிருக்கேன் எனக்கு இதுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னேன் உடனே அவர் ஜேட்லூர் மகாவித் நரசிம்மாச்சாரியார் சொன்னார் யார் சொன்னது ரெண்டு பேருக்கும் ஒரே மோச்சம்னு அதெல்லாம் கிடையாது அந்த அம்மாவுக்கு மோச்சம் நிச்சயமா உண்டு உனக்கு நிச்சயமா இல்லை அப்படின்னு என்ன சாமி இப்படி தூக்கி போடுறது பிறகு என்ன ஐயா வித்யா கருவம்னு சொல்லுவாங்க அது என்ன தெரியுமா நான் படித்தவங்கிற நினைப்பு அந்த வித்யாகர்வம் தான் மனுஷனுக்கு முதல் எதிரி எனக்கு அதிகம் தெரியும் நினைக்கிற நினைப்பும் இன்னொரு பிரபத்தி பண்ணின ஒரு ஆத்மாவை குறைவா நினைக்கிறதும் எடுக்கும் இந்த எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வந்துருத்தோ நான் படிச்சவன் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அவளுக்கு மோட்சம் இருக்கோ இல்லையோ இப்படி நினப்பெல்லாம் என்னைக்கு வந்துருச்சோ அப்பவே பெருமாவும் ஒன்னு தள்ளி வச்சுட்டா நடத்தும் அதனால இனிக்கும் இனிமேல உமக்கு புத்தி திருந்தி மோச்சம் வந்தா உண்டு அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா இந்த அம்மாவுக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அதனால ரெண்டு பேருக்கும் ஒரே மோட்சம் கிடையாது கவலை வேண்டாம் அப்படின்ட்டு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா படிக்காதவனுக்காவது ஐயோ நம்ம ஒன்றும் படிக்கலையேங்கிற ஒரு பணிவு இருக்கும் பயம் இருக்கும் அடங்கி ஒடுங்கி நடப்பான் படித்தவனுக்கு ஆஹா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம் நமக்கு இல்லாட்டி மோச்சம் வேற யாருக்கடா கிடையா போகுது அப்படின்ற ஒரு அகம்பாவம் வந்துடும் அதனால இந்த வித்யாகர்வமானது பரம விரோதி என்று சொல்லுவார்கள் பகவான் வந்து படித்தவன வசதியாகவும் படிக்காதவன தாழ்வாகவும் பணக்காரன வசதியாகவும் ஏழைய தாழ்வாகவும் உயர்ந்த உயர்வாகவும் மற்ற தாழ்வாகவும் மோட்ச விஷயத்தில் நினைக்கிறது இல்லை மோட்சத்தை பொறுத்தவரைக்கும் ஞானம் அஜ்ஞானம் செல்வம் செல்வமின்மை உயர்வு தாழ்வு அங்கே ஒன்றுமே செல்லுபடியாகாது அங்கே எல்லாமே அடிபட்டு போகும் அது இங்கே விஸ்வம் என்ற சொல் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றேங்கிற அர்த்தப்படி பகவான் திருவடிகளை வைக்கிற போது ஞானிகள் தலையில் மட்டும் வச்சான் அர்த்தம் பண்ணப்படாது இங்கே விஸ்வம் என்பது அனைவரையும் குறிக்கும் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக பகவான் அப்படி செய்தான் என்று அங்கே அர்த்தமாகிறது அடுத்தது கிரிச்சானி உச்சராய ஹேலோ ஹரியோ ஹாரிதஸ்வா ஹர்தூ இந்த வரியில என்ன சொல்றார் உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி உதிக்கும் அந்த சூரியன் மிகவும் கேவலமாக பரிகசித்து உங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு நன்மைகளை தரட்டும் அப்படின்னு சொல்றாரு கிறிச்சா அப்படின்னு சொன்ன துன்பங்கள் உச்சராய அப்படின்னு சொன்னா த ரைசிங் சன் உதிக்கும் சூரியன் உச்சராய அவ வந்து ஹேல உபகசித்த அப்படின்னா ஹேல அப்படின்னா ஹேலனம் என்றால் பரிகாசம் நடத்தும் இந்த ஹேலனம்ங்கிற வார்த்தையை தான் தமிழ்ல ஏளனம்னு சொல்றாங்கல்ல இதுல இருந்து வந்து சொல்ல உபகசித்தன எள்ளி சிரித்தல் எள்ளி நகையாடுதல் இந்த சிரிப்புங்கிறது என்னன்னா ஒருவருக்கு ஒத்து போற விஷயத்த இன்னொருத்தட்ட ஒத்துப்போகலைங்கிற போது அதை பார்த்து சிரிக்கிறது இப்போ ஒண்ணும் இல்லை ஒரு பெண் பேண்ட் சர்ட்டை போட்டு வந்தா ஆம்பளைங்கெல்லாம் இது ஆம்பளையா பொம்பளையாடா அப்படின்னு கேட்கிறான் அதே மாதிரி பொம்பளை சேலை கட்டிட்டு போனா நாலு பேர் சிரிக்கிறாங்க அப்போ ஒருவருக்கு ஒத்து போகிற இன்னொருவருக்கு ஒத்து போகிறது இல்லை ஸ்கான் அப்படிங்கிறான் இவர் சூரிய பகவான் என்ன நினைக்கிறாரா என்னுடைய ஒளிக்கரணங்கள் பட்ட பிறகு இந்த பாவங்கள் என்ன கர்மாக்கள் என்ன தீவனைகள் என்ன என்று அவைகள் ஓடும்படியாக எள்ளி சிரித்து அவற்றை இந்த வடதேச தர்மம் தென்தேச தர்மம்னு ரெண்டு உண்டுங்க நர்மதை நதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய தேசத்தை வடதேசம் என்கிறார்கள் இமயமலை தொடங்கி நர்மதை ஆறு வரைக்கும் இருக்கிறது வடதேசம் நர்மதுக்கு தெக்கே இருக்கிற தேசத்தை தென் தேசம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டு தேசத்திலையும் சில வித்தியாசமான ஆச்சாரங்கள் உண்டு என்ன அப்படின்னா வடதேசத்தை சேர்ந்தவர்கள் பெண்ணோடு உக்காந்து சாப்பிடக்கூடாது ஆச்சாரப்படி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்காதீங்க ஸ்திரீயோடு கூட போஜனம் உபநயனம் ஆகாதவனோடு போஜனம் உபநயனம் ஆகாதவனோடு உட்காந்து சாப்பிடக்கூடாது பழைய சாத போஜனம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவாங்கல்ல அந்த சாதத்தை சாப்பிடக்கூடாது அம்மான் பெண்ணோடு விவாகம் தாய்மாமன் பெண்ன்னு சொல்றாங்கல்ல அது அத்தை பெண்ணோடு விவாகம் இதெல்லாம் கூடாது வடதேசத்துல கூடாது ஆனா நர்மதிக்கு தெக்க இந்த ஆச்சாரங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ நீங்க ஆரிய பைசா கம்யூனிட்ட பார்த்தீங்கன்னா அம்மான் மகள் விவாகங்கிறது அவங்க குல தர்மமாக சொல்லப்படுகிறது வாசபாம்பாளுடைய விதி என்று சொல்கிறார்கள் இது வடக்க வந்து ஒதுக்க மாட்டான் இப்போ தென்தேச ஆச்சாரம் எப்படி இருக்குது வடதேச ஆச்சாரம் எப்படி இருக்குது இந்த பழைய சாதம்ங்கிறது இருக்க அது தென்னாட்டில் ரொம்பவே ஜாஸ்தி அதுவும் வெயில் காலத்துல வெந்நீர் பழையதுன்னு ஒண்ணு சட்டியில ஊத்தி போட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிப்பாங்க குளிர்ச்சின்னு சொல்லி ஆனா வடநாட்டுல பெரும்பாலும் கோதுமை அவர்கள் வந்து சப்பாத்தியாவும் சாப்பிட்றதுனால அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா சுட சுட ஆகி இது தேசாச்சாரங்கள் அதே மாதிரி தென்னாட்டுல சில ஆச்சாரங்கள் தடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா கம்பளி வியாபாரம் கம்பளிங்கிறது ஒரு விலங்குனுடைய முடிதானே அது வந்து பிணத்தினுடைய ஒரு எச்சம் அதை தொடக்கூடாது அடுத்த இந்த பைப்பு வழியா புகைப்பிடிக்கிறது இந்த ஹுக்கான்னு சொல்லுவாங்க முகலாயர் இந்திய நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு குடை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான் அதுக்குள்ளே போட்டு புகைச்சு அது நீடிம ஒரு கொலா மாதிரி வச்சு உறிஞ்சி உறிஞ்சி விடுவாங்க அதான் ஹுக்காந்தது அப்புறம் இவன் வெள்ளக்காரமும் தான் அவன் நீடமா ஒரு பைப் ஒண்ணு வச்சு அதுல வந்து இந்த புகையில போட்டு நசுக்கி விட்டு பத்த வச்சு உட்காந்துருப்பான்னு ஊதிட்டு இருப்பான் இப்படி இந்த பைப்பு வச்சு ஊதுறதுங்கிறது தென்னாட்டில் அனாச்சாரம்னு சொல்லியிருக்கு இதை வடநாட்டில் அனுமதிக்கிறார்கள் பெங்காலெல்லாம் போனீங்கன்னா இந்த பைப் ஸ்மோக்கிங் கம்பு வியாபாரம் பிராமணர்களே பண்ணுகிறார்கள் நீங்க வங்காளத்துக்கு போனீங்கன்னா மீன் கூட சாப்பிடுவாங்க பிராமணர்களே வங்காளத்தில் மீன் சாப்பிடுவாங்க இங்க ஒருத்தர் அரபிண்டோ ஸ்ட்ரீட்ல ஒரு பட்டாச்சரியர் இருக்காரு அவர் பிராமணர் ரொம்ப ஆச்சாரம் பார்ப்பாரு கட்ட போட்டு தான் நடப்பாரு அவர் எங்கிட்ட பேசும்போது ஒரு எட்டி நின்று பேசுவாரு பின்னால் டப்டர்லாம் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப பிரமாதமாக பஞ்ச கச்சம் கழித்து நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவர்கிட்ட வேலைக்காரன் ஒரு பிளாஸ்டிக் பையன் நிறைய ஏற மீன் வாங்கிட்டு உள்ளே போனோம் என்ன சுவாமி இவ்வளவு ஆச்சாரமாக இருக்கிற மீன் உள்ளே போகுதே அப்படின்னு நம்ம இப்போதைக்கு கிச்சனுக்கு போகுது அப்புறம் உள்ளே போய்டுவோம் அப்படின்னாரு இது என்ன நீங்கள் இவ்வளவு ஆச்சாரம் பார்க்குற பிராமணர் இருந்துக்கிட்டு மீன் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெங்கால் பிராமின்ஸ் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் ஆச்சாரப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ நமக்கு சிரிப்பா இருக்கு அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் ராமகிருஷ்ணா ட்ரெடிஷன்லையே இந்த சாரதாதேவி அம்மா சிஷியர்களுக்கு மீன் வாங்கி அறுத்து சமைச்சு குழம்பு வச்சு போட்டதாக பல தடவை வரலாறுல பாக்குறோம் விவேகானந்தரே ராமகிருஷ்ணா அது பெங்கால் பிராமியனுக்குரிய பழக்கம் அது விவேகானந்தர் சாப்பிடுவாரு இது வந்து வடநாட்டு ஆச்சாரம் தென்தேசத்துல பரிகாசமா இருக்கு அங்க அப்படி இல்லை அதே மாதிரி குதிரை வியாபாரம் பிராமணர்கள் குதிரை வியாபாரம் பண்ணப்படாது இங்க சொல்லி இருக்குது அங்க வடக்க பண்ணுகிறார்கள் ஆயுதம் தரித்தல் பிராமண ஆயுதமே ஆனா அவர்கள் தொடுகிறார்கள் இங்க துரோணர் வந்து வில்பதிக்கு வந்திருக்கிறார் இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க துரோணர் அஸ்வத்தாமர்லாம் வந்து வில்பதி அவங்கள பிராமுகர் தான் அடுத்து கப்பல் ஏறி கடல் தாண்டி போய் அந்நிய தேசங்கள்ல சஞ்சாரம் பண்றது தென் தேசத்துல பரமத்தீட்டுன்னு சொல்லியிருக்கு அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களது கோவில் வாரம் போச்சு ஒரு தடவை இங்கே திரிதேணி நாராயணஜி இருக்கிற சமீபத்தில் பெய்ய சர்ச்சிக்கெல்லாம் ஆளானவர் அதாவது காஞ்சி சங்கராச்சாரிய அவருக்கு சிறு மோதல் வந்துருது அவர் வந்து பிளேன் ஏறி அந்நிய நாடுகளுக்கெல்லாம் போய் வைஷ்ணவத்தை பரப்புறார் ஏன்னா அவர் பரிபிராஜக சன்னியாசி மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோவில் வாரம் அவருக்கு இல்லை ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் போக முடியாது இந்த ஆழ்வாரதி நகரை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்தமான் போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அந்தமான் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி தான் இன்னைக்கும் இப்போ நீ ஐம்பது பைசா கொடுத்து வாங்குற போஸ்ட் கார்டை அந்தமானுக்கும் போடலாம் போய் சேரும் ஏன்னா அது இந்தியா தான் அங்கே போக அவர் எத்தனைத்த போது அவருடைய கோவில் வாரம் எல்லாம் பறிக்கப்படும் என்று ஆழ்வாரத்தினர் அவர் மிரட்டி விட்டார்கள் நீங்க அந்தமானுக்கு போனியாக்கும் அது கப்பல் எறி போற வேலை நீ திரும்பி வந்த பிறகு நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது உனக்கு கோவில் வாரம் கிடையாது அதை வேறொருத்தருக்கு கொடுத்துருவோம் உனக்கு தளிகை கிடையாது சம்பாவனை கிடையாது உன் குடும்பத்தில் யாருக்குமே கிடையாதுட்டாங்க இது தென் தேசத்திலே இப்படி சொல்லப்படுகிறது ஆனால் வட தேசத்திலே அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு இது தேச ஆச்சாரங்கள் வேறுபடுகிறது அப்போ ஒரு இடத்துல ஒத்துக்கொள்ளப்பட்டது இன்னொரு இடத்துல சிரிப்புக்கு காரணமாகிறது அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாராம் சூரிய பகவான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் பாவங்கள் பண்ணி பிறருடைய பரிகாசத்துக்கு காரணமாக இருக்கிறோம் அந்த பரிகாசத்துக்கு காரணமான கீழ்மைகளையெல்லாம் அவர் ரொம்ப பரிகாசமாக சிரிச்சு ஓட்டிடுவார் அவர் ரொம்ப சுலபமாக ஓட்டிடுவாராம் சூரியனுடைய கதிர்களுக்கு நோய குணப்படுத்துற சக்தி மட்டுமில்லை பாவத்தையும் போக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதை உணருங்கள் அப்படிங்கிறார் ஹரோ ஹாரிதஸ்வா ஹர்த்து அதாவது இந்த ஹரக அப்படின்னு சொன்ன எடுத்தல் பறித்தல் அர்த்தம் தீமைகளை பாவங்களை எல்லாம் பறிக்கக்கூடியவன் அதனாலதான் ஹரன் பேரு ஹரியின் பெருமாளுக்கு பேரு என்னன்னா அவன் தீமைகளை ஒழிக்கிறவன் அப்போ இங்க வந்து ஹரையோ ஹாரிதஸ் வா ஹரந்துன்னு சொல்லி சொல் விளையாட்டு பண்றார் அதாவது உங்கள் தீமைகளை எல்லாம் அவன் போக்கட்டும்னு சொல்றார் இந்த ஹரந்து அப்படிங்கிறது அவன் நீக்கட்டும் உங்களுக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த பாவங்கள்ல குறிப்பா நமக்கு தெரியாத ஒன்னு ரெண்டு பாவம் இருக்கு அதை ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு என்னன்னா பல வீடுகளில் விருந்து நடந்து முடிஞ்ச உடனே சாப்பிட்ட எச்சி இலையை சொல்லி பசுமாட்டு கொண்டு போடுறாங்க அது பெரிய பாவம் பசுமாட்டுக்கு எச்சிலையே போடக்கூடாது வாழை இலையே போடக்கூடாது அது சாப்பிடும் அது சந்தோஷமா சாப்பிடுவோம் ஏன்னா அது வாழை இலைங்கிறது தாபரம் அதுல உள்ள சாப்பாடு வேற இறக்கு சாப்பிட்டுடும் சிராதத்துக்கு வந்த சுவாமிகள் சாப்பிட்ட எச்சிலையை கூட பசுமாட்டுக்கு போடக்கூடாது இப்ப சிராதத்துக்கு நிமந்திரம் ரொம்ப மதிப்பிற்குரிய வேத விற்பனை கூப்பிடுறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க தோட்டத்துல பள்ளம் தோண்டி அதை புதைச்சுடணும் போடக்கூடாது குளத்துல போய் சொல்ல பண்ணாங்க அவங்க கோயில் குளத்தில வந்து போட ஆரம்பிச்சு அந்த காலத்து நிலைமை வேற அந்த காலத்துல வந்து குளம் அர்த்தம் வேற இந்த காலத்துல குழம்புங்கிறதுக்கு அர்த்தம் வேற அப்போ பசுமாட்டுக்கு சில வீடுகள் என்ன பண்றாங்களா பசுமாட்டுக்கு இலை போட்டா புண்ணியம் தானே சொல்லி அதுவும் சிராதத்துக்கு வந்த சுவாமிகள் சாப்பிட்ட இலை பிரசாதம் தான் அப்படின்னு இதுவும் புனிதம் அதுவும் புனிதம்னு சொல்லி போட்டு இருக்கிற புனிதத்தை போக்கிக்கிறாங்க அது பாவம் சொல்லி அது மட்டும் இல்ல பசுமாட்டுக்கு எந்த புனிதம் இல்லாத பொருளையும் கொடுக்க கூடாது இப்ப அழுகி போன தக்காளி நம்ம ஒரு ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க கோபக்தி உண்டாயி போகுது ஆஹா இந்த பசுத்தாய் உண்ணட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த கத்திரிக்காய் அழுகி தக்காளி ஊசி போன வாழைப்பழத்தை வந்து திரட்டி வச்சிருக்கிறாங்க எதுக்குன்னா பசுமாட்டுக்கு தானம் பண்றாங்க கொடுத்துட்டு ஆத்தா பசு நல்லா விற்கணும் இது வேற அழுகினதை கொடுத்துட்டு பிரார்த்தனை வேற சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்குன்னா கெட்டுப்போன அசுத்தமான அழுகின நாம் தூய்மையற்றது என்று நினைக்கக்கூடிய எதையுமே பசுமாட்டுக்கு போட்டா பசுவை அடிச்ச பாவம் வருமா அதனால இனிமே அந்த காரியத்தை கொடுக்கறதா இருந்தா நல்ல பொருளா கொடுங்க இல்லாடி பேசாம உங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதாவது செய்யலாம் இல்லையா அதனால அது ஒரு சாஸ்திரம் என்று சொல்லி இருக்கு தூ அவன் போக்கட்டும் அப்படின்னு சொன்ன இவர் வாக்கு பலிக்கும் இப்ப சூரிய பகவான நோக்கி பிரார்த்தனை பண்ற போது எங்களுக்காக அருளாட்டியும் கூட இதை எழுதின மயூர கவி பிரமாதமா வாழ்த்து கொடுத்துருக்கிறாரே அவருக்காவது நடக்கட்டும் போகட்டும்னா போகணும் வரட்டும்னா வரணும் அதுதான் மகான்களுடைய வாக்கு ஆஞ்சநேயர் அசோகவனத்தை அழிச்சு பாழாக்கிட்டு இங்க ராமனுடைய இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா அந்த அசோகவனம் மறுபடி உற்பத்தி ஆகிவிட்டது காரணம் என்னன்னா பருவ தேவதைகளில் இருக்கிறார்கள் இப்போ மார்கழி மாசம் நமக்கு பனிகாலம்னா அந்த பனிகாலத்துக்குன்னு ஒரு தேவதை இப்ப வெயில் காலம்னா வெயில் காலத்துக்குன்னு ஒரு தேவதை ஆறு பருவங்களுக்கும் பருவ தேவதைகள் இருக்கிறார்கள் ராவணனுடைய உத்தரவு என்ன அப்படின்னா இந்த ஆறு பருவ தேவதைகளும் சதா அசோகவனத்துல இருக்க வேண்டியது எதுகடானா எனக்கு எல்ல சீசன்லையும் எல்லா பழமும் கிடைக்கணும் எல்லா சீசன்லையும் எல்லா பூவும் கிடைக்கணும் இப்போ மற்ற மனிதர்கள் இப்ப நவம்பர் மாசம் டிசம்பர் மாதம் எனக்கு மாம்பழம் மனு கேட்டிங்கன்னா ஒரு பழம் கிடைக்காது மாம்பழம் மனுனா உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன்ல தான் கிடைக்கும் ஆனா அசோக வனத்தில் என்னடா கதைன்னா பனிரெண்டு மாசம் மாம்பழம் கிடைக்கும் பனிரெண்டு மாதம் திராட்சை பழம் கிடைக்கும் பனிரெண்டு மாசம் மல்லிகைப்பூ கிடைக்கும் அந்த மாதிரி அந்த பருவ தேவதைகளை மிரட்டி வச்சிருந்தோம் அடுத்தாப்புல வாயு பகவான் எப்படி மிரட்டி வச்சிருந்தானா ஒரு நாளும் இந்த டிப்ரஷன் புயல் அதெல்லாம் எங்கே கூடாது எப்பவுமே இலங்கையில அசோகவனத்துல தென்றல் காத்து தான் பேசணும் வேற காத்துக்கு வேலை இல்லை சூரியனை பார்த்து மிரட்டியிருந்தான் அக்னி நட்சத்திரங்கிறது எங்களுக்கு கிடையாது எப்பவுமே மிதமான வெயில் தான் அதே மாதிரி பனி தேவதையை பார்த்து சொல்லிருந்தான் மார்கழி மாசம் எங்களுக்கு குளிரக்கூடாது நாங்க போத்தாம தான் படுப்போம் மார்கழி மாசம் அஞ்சு மணிக்கு நாங்க பச்சை குளிச்சா கூட எங்களுக்கு ஒண்ணும் செய்ய கூடாது இந்த ராட்சசர்களுக்கு குளிர் நடக்கக்கூடாது வெயில்ல வேர்க்கப்படாது எந்த பழம் எப்போ ஆசைப்பட்டாலும் கிடைக்கணும் எல்லா சீசன்கள்லயும் நடக்கக்கூடிய நல்லதுகள் எங்களுக்கு எப்போதும் நடக்கணும் என்று இந்த பருவ தேவதைகளை மிரட்டி வைத்திருந்தான் இந்த அனுமார் வந்து சீதைக்கு ஆறுதல் சொல்லிட்டு புறப்பட்டு இலங்கையெல்லாம் கொளுத்தின பிறகு வாழை கொண்டு போய் சமுதிரத்தில் நினைச்சாராம் அதுக்குள்ள இந்த பருவ தேவதைகள் ஆறும் கூடி பேசி உடனடியாக நம்ம இந்த தோட்டத்தை செம்ம பண்ணிருவோம் ஏன்னா அனுமர் மேல உள்ள கோபத்தை இந்த அயோக்கியப்பா காட்டுவான் அப்படின்னு சொல்லி கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அசோகவனமானது மறுபடி பூத்து குலுங்கி பழுத்து காணற்ரிய காட்சி ஆகிவிட்டது அதுதான் வந்து தெய்வ மகிமை இவர் சொல்ற ஹரந்தூ அப்படின்னு சொல்றாருனா இந்த மாதிரி வார்த்தை என்ன அர்த்தம் என்றால் உடனடியாக உங்கள் பாவங்கள் போகட்டும் உடனடியாக உங்களுக்கு மங்களங்கள் விளையட்டும் என்று அற்புதமாக ஆசிர்வதிக்கிறது நிறை மொழி பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஏன் பொய்யாமொழி புலவர்னு பேர் ஆச்சு அப்படின்னா அவர் வந்து முருகனுடைய அருளாலே கவி பாடு மாற்றல் பெற்றார் சிவபெருமையு ரொம்ப இருந்தது கொஞ்ச காலம் வந்து அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடும் முருகனை பாடாமல் இருந்துகிட்டு பிறகு முருகனும் ஒரு தடுத்தாட் கொண்டதாக வரலாறு இவர் என்ன பண்ணாரா தன் வாக்கு மகிமையினாலே தன்னுடைய பாதையிலே இருந்த ஒரு குருட்டு பெண்ணுக்கு கண் வரும் முடிவு பண்ணினாரான் கண்ணு கிடைச்சு அவர் ஆசீர்வாதனால அவ பணக்காரியும் ஆயிட்டான் அவர் பல நாடு திரும்பி வரும்போது அந்த வீட்டுக்கு வந்து ராத்திரி தங்கிட்டு போனான்னு சொல்லி அவருடைய அந்த பொண்ணுடைய கதவை தட்டினாரான் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது யாருடானு பொய்யாமொழி புலவர் தானே எவ்வளவோ பணம் இருக்குல்ல வெறும் மெஞ்சி போனா ராத்திரி தங்கி சாப்பிட்டுட்டு போக அவ்வளவுதானே இந்த ஆள் வந்தா ஒருவேளை நம்ம காசை கேட்டாலும் கேப்பாரு என்னால தானே இவனுக்கு காசு கிடைச்சதுன்னுட்டு அதனால வேலைக்காரிய வச்சு அம்மா வீட்டுல இல்ல நீங்க வேற வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல வச்சான் இவருக்கு புரிஞ்சு போச்சு இவ புத்திய பாத்தியா இவளுக்கு போய் நம்ம கண்ணு கொடுத்தமேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி அடிய பழைய குருடி கதவை திரடி அப்படின்னாரான் உடனே அவனுக்கு கண்ணு போச்சு வந்திருந்த கண்ணு போச்சு பழைய குருடி ஆயிட்டான் அதனாலதான் இப்ப ஒரு பழமொழி உண்டு பழைய குருடி கதவை திரடின்னு ஆகி போச்சுன்னு சொல்றாங்கல்ல அந்த கதை ஏற்பட்டது பொய்யாமொழி போல வராள வந்து சும்மா பழைய குருடி கதவை திரடினு சொன்ன உடனேயே அவளுக்கு கண்டு போயிடுச்சு பழையபடி குருடி ஆயிட்டா அதுக்காக அவர் ஒன்னும் பிரமாதமா நாலு வரி பாட்டு வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா எல்லாம் பாடிட்டு இருக்கல வாயால் சொன்னார் அது பளிச்சு போச்சு அதுதான் நிறை மாந்தர் கொய்யா மொழி புலவர்கள் சொல்ற இவர் அப்படிப்பட்டவர் அதனாலதான் வந்து உங்களுக்கு ஹரந்தோ அதெல்லாம் நீங்கட்டும் அப்படின்னு சொன்னார் நமக்கு நீங்கிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம முத்தாய் போச்சு முடிச்சோம்னு சொன்னா நமக்கு அந்தபடி நடக்கும் அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இன்றைய உபயதார்களான திரு ஏ பத்மநாபன் அவர்களுக்கும் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாளருக்கு உங்களுக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் அடுத்த அஞ்சாம் தேதி வரைக்கும் எல்லா உபநியாசங்களும் இந்த கோவிலில் நடைபெறும் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள் ஜெயஸ்ரீமன் நாராயணன்